நூற்றி அறுபது ஹும்ரான் கூறியதாவது உஸ்மான் அவர்கள் உழு செய்யும் போது மக்களை பார்த்து நான் ஒரு ஹதீசை உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு வசனம் இல்லையானால் அதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மனிதன் அழகிய முறையில் உழு செய்து தொழவும் செய்வானாயின் அவன் தொழுது முடிக்கும் வரை தொழுகைக்கும் இடையே உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என நபிஸ்லாஹு அலைஹல்ல அவர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன் என்றார்கள் அது எந்த வசனம் என்று குறிப்பிடும் நாம் அருளிய தெளிவான அத்தாச்சிகளையும் நேர்வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்கு விளக்கிய பின்னரும் யார் மறைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹபிதான் மேலும் அவர்களை சபிப்பவர்களும் சபிக்கின்றார்கள் என்ற இரண்டாவது அத்தியாயம் நூற்றி வசனமாகும் என உருவா கோரியுள்ளார்